ய மமாணச்சுத்திரோமிஷம் மாஹம்ிரமிய தர்த்தயு மயி சன் शान्ति शान्ति शान्ति शान्ति शान्ति शान्ति संकल्पो वाव भूयान संकल्पयते சோமனூய மனசிய आचा मंत्रा तानि संकल्पै कायनानी, சமக்க संकल्पे சமக்கள்ம்மல்பே தாம்பாச்சாஜா சிப்ஷும் संकल्पते भर्षस्य संक्ल्पत्या अन्नगुं संकल्पते अन्नस्य संक्ल्प्ये प्राणा संकल्पन्ते प्राणानागम संक्ल्प्ये मन्त्रा संकल्पन्ते मन्त्रणागम संक्ल्प्ये कर्माणि संकल्पन्ते लोकस्य लोकस्थ्य भगवान यहष भगवान् தன்னை அணுகிய தேவரிஷியாகிய நாரத மகரிஷிக்கு நாரத ரிஷிக்கு முறையாக பெரிய பொருளாகிய பிரம்மத்தை உபதேசிக்க சங்கல்பம் செய்து கொண்டு உபாசனைகளை உபதேசிக்க தொடங்கியிருக்கிறார் படிப்படியாக விஷயத்தை காமிக்கணுங்கிறதுக்காக நம்ம முதல்ல பார்த்தோம் சாஹா சந்திரன் நியாயம் அருந்ததி தரிசன நியாயம் இந்த நியாயத்தின்படி உபனிஷத்தானது மெய்ப்பொருளை காட்டுவதற்காக அதற்கு கீழே இருக்கிற பல பொய்பொருளின் சீரான தன்மையை உபதேசிக்கிறது மெய்ப்பொருளை உணர்த்துவதற்காக பொய்ப்பொருள்களின் சீரான தன்மையை உணர்த்துகிறது என்னவோ பண்ணும் இப்படிலாம் சொன்ன மெய்ப்பொருளை உணர்த்துவதற்காக பொய்ப்பொருள்களின் சீரான தன்மையை கூறுகிறது சொல்லலாம் அல்லது பொய்பொருளில் வியாபித்திருக்கும் மெய்ப்பொருளை புரிய வைக்கிறது என்றும் சொல்லலாம் பொய்பொருள் முழுவதும் நிறைந்திருக்கும் மெய்ப்பொருளை சொல்லலாம் மெய்ப்பொருளை சொல்லுவதாகவும் கொள்ளலாம் ரொம்ப சட்டில் தான் நித்தியோ நித்யானாம் சேத்தனேதாம் அப்படின்னு கட்டோபனத்தில் ஒரு மந்திரம் இருக்கு அனித்யத்தில் அது நித்தியமா இருக்கு அறிவுள்ளதில் அது அறிவாக இருக்கிறது ஆக அந்த பொய்ப்பொருள் முழுவதும் வியாபித்திருப்பது மெய்ப்பொருள் மெய்ப்பொருளுக்கு அந்நியமாக பொய்பொருள் இல்லை எது வேற்றுமை உணர்வை தூண்டுகிறதோ எது துன்பத்தை தருகிறதோ அது பொய் எது ஒற்றுமை உணர்வையும் பேரின்பத்தையும் நமக்கு உணர்த்துகிறதோ அது மெய்ப்பொருள் அப்படி புரிஞ்சுக்கணும் ஆகவே படிப்படியாக சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி பகவான் முறையா உபதேசம் பண்றார் எங்கிருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம் அவர் ஸ்டார்ட் பண்ணது நாம நாமத்திலிருந்து ஆரம்பிச்சார் ஆக நான் நாமங்கிறது பிரம்மம்னு புரிஞ்சுக்கோ அப்படி சொன்னார் நாமத்திலிருந்து வாக்குக்கு போனார் இவர் கேட்டார் நாமத்தை காட்டிலும் பெருசா வேற ஏதாவது இருக்கா இருக்கு வாக்கு இருக்கு அப்புறம் சொல்லி வாசம் நாம பிரம்ம உபாசனா பலம் அப்படி போட்டு நாம பிரம்ம உபாசனை அறிமுகம் நாம அறிமுகம்னே போடலாம் நாமத்தை பத்தி நாம அறிமுகம் நாம மகிமா அதனால நாம பிரம்ம உபாசனம் நாம பிரம்ம உபாசனா பலம் அப்படி போட்டா சரியா இருக்கும் அப்புறம் அடுத்தது அறிமுகம்னா என்ன பண்றது வாக்கு பரிச்சயா அப்புறம் என்னது வாக்ரம்ம உபாசனம் வாக் பிரம்ம உபாசனாய் பலம் இப்படி போட்டுக்கணும் நாலு நாளாக போட்டு வச்சுக்கணும் எல்லாமே இதுதான் ஆடர் அப்புறம் மன பரிச்சையாக மனச அறிமுகப்படுத்துறது அப்புறம் மனோ மகிமா மனதின் மகிமை அப்புறம் மனோ பிரம்ம உபாசனம் மனதை பிரம்மமாக உபாசிப்பது மனதை பிரம்மமாக உபாசித்தால் கிடைக்கும் பலன் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம வேதாந்தம் படிக்கிறதுனால நமக்கு சித்த சுத்தி அதனால ஒரு பலன் ஏற்படுது மனசுக்கு அதை புரிஞ்சு பண்றதுனால ஒரு திருஷ்டபலனும் இருக்கு நமக்கே தெரிகிறது இது ஏதோ வேலை செய்யும் தியானம் பண்ணுறபோதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்படி பண்ணினா இது ஏதோ ஒரு வேலை செய்யும் கண்டிப்பாக இது எப்படி சாப்பிட்டா பசி அடங்கும்னு தெரியறதோ பிரத்யக்ஷமா அது மாதிரி இப்படி தியானம் பண்ணினா மனசு சரியா வேலை செய்யும் அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது பண்ணுற போதே புரியும் இன்னும் கண்ணுக்கு தெரியாத அதிர்ஷ்டம் வேற வேலை செய்யும் அது இன்னும் பலப்படுத்தும் அதனால தான் நம்ம இதில் வரோம் ஏன் இப்படி வந்து வகுப்புக்கு வரோம் ஏன் இப்படி இதில் ஈடுபாடாக இருக்கோம்னு கேட்டால் நம்ம முயற்சி மாத்திரம் இல்லை நம்ம பண்ணின புண்ணியங்களும் காரணம் கிருத்தாத்மானு ஏன் பகவான் சொல்றார் முயற்சி பண்ணினாலும் புண்ணியம் பண்ணாதவனுக்கு கிடைக்காதுங்கிறாரே இப்போ என்ன தெரியுது புண்ணியமும் முயற்சியும் சேர்ந்து தான் தேவைப்படுறது புண்ணியம் இருந்தால் தான் இதில் முயற்சிக்கவே தோன்றுகிறது அப்புறம் அந்த முயற்சி நன்றாக வெற்றி பெறுவதற்கு புண்ணியம் இன்னும் உதவி புரிகிறது இதெல்லாம் நாம பண்றதெல்லாம் நமக்கு வந்து திருஷ்டபலமும் அதிருஷ்டபலமும் சமகாலத்தில் தெரியுது இந்த வாழ்க்கையில் மேலே வர வர அதுல திருஷ்டபலமும் தெரியுறது அதிருஷ்டபலமும் தெரியுது அதிருஷ்டம் தான் திருஷ்டமாயிண்டே இருக்கு திருஷ்டகர்மா அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணி அது வந்து திருஷ்ட பிரயோஜனத்தை கொடுத்து இப்படியே போயிண்டே இருக்கு அப்புறம் அடுத்தது சங்கல்பத்துக்கு போகணும் சங்கல்பம் என்னங்கிறத பார்த்தோம் சங்கல்பரிச்சயம் சங்கல்ப மஹிமா சங்கல்பிரம்ம உபாசனா சங்கல்பிரம் உபாசனாய் பலம் இங்கேயும் இதே ஆடல தான் வரப்போகுது இப்ப சங்கல்பத்துக்கு அர்த்தம் பார்த்தோம் கர்த்தவிய அகர்த்தவிய விஷய விபாக சமர்த்தனம் சங்கல்பம்னா என்ன சங்கல்பம் வந்து மனசை காட்டிலும் பூயான் பெருசு இப்போ சொற்கள் வெளிப்படணும்னு சொன்னா வாக் சக்தி வேலை செய்யணும் வாக்சக்தி வேலை செய்யணும்னா மனசுல அதை சொல்லணுங்கிற இச்சை ஏற்படும் அந்த விவக்ஷா ஏற்படும் இச்சை ஏற்படும் இச்சை ஏற்படணும்னா இன்னைக்கு தியானத்தில் பார்த்தோம் எதை இச்சிக்கணும் எதை இச்சிக்க கூடாதுங்கிற தீர்மானம் இதுதான் இதை பண்ண ஆரம்பம் முதல்ல சரி பண்ணிட்டா சரி ஆயிடும் இதை இச்சிக்க கூடாது இதத்தான் இச்சிக்கணும் அதான் கர்த்தவிய அகர்த்தவ்ய விஷய விபாக சமர்த்தனம் சாஸ்திரத்துல தர்ம விசாரம்னு இருக்கு அதாத்தோ தர்ம ஜிக்ஞாசா கொஞ்ச நான் உங்களுக்கு சொல்றேன் கர்த்தவிய அகர்த்தவ்ய விஷய விபாக சமர்த்தனம் இப்ப இந்த தர்மசாஸ்திரம் பாக்கிறோம் இந்த தைத்திரியோ பரிஷத்துல பாக்கிறோம் அசயதித்தே கர்ம விசிகிச்சாவா விற்ப விசிகிச்சாவா சாத் எதை செய்யணும் எதை செய்யாத முடிய செய்யக்கூடாதுங்கிற விஷயத்துல சந்தேகம் வந்துட்டே இருக்கும் அந்த சந்தேகத்தை தீக்கிறதுக்கு உனக்காக யோசிச்சு பார்த்தாலும் தோணாது புஸ்தகத்துலேயும் அதுக்கு சோர்ஸ் இருக்காது அப்போ என்ன பண்ணுறதுன்னா மனசே சில இதெல்லாம் கொடுக்கும் இருந்தாலும் மனசும் சில சமயம் ஹெல்ப் பண்ணலேன்னு வச்சுங்களேன் நம்ம மனசாலையும் கண்டுபிடிக்க முடியல அப்போ என்ன பண்ணுறதுன்னா நிறைய பேர் இந்த தர்மத்தை அனுஷ்டிக்கக்கூடிய ஜனங்கள்லாம் இருக்காங்க அவங்ககிட்ட கேடு இதுக்கு சொல்யூஷன் அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறது வேதம் இப்படி இந்த முடிவெடுக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை அதை இது பெருசு ஆசைப்படுறதை விட பெருசு முடிவெடுக்கிறது வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறதை விட பெருசு சொற்களை அந்த பேசுகிற சக்தி பேசுகிற சக்தி இல்லைன்னா எத்தனை சப்தம் தெரிஞ்சாலும் சப்தங்களை வெளிப்படுத்த முடியாது எழுதுறதை பற்றி இப்போ ஏன்னா வேதத்தில் சொல்றது தான் எழுத்தை பத்தின கேள்வியே கிடையாது எழுதா கிளவி பள்ளிக்கூடத்துக்கு போடுற எல்லா போட எழுதா கிளவி எழுதா மறை அப்படின்னா வேதத்துக்கே பேர் இப்ப இந்த அதை விட இது பெருசு ஆசைப்படுறதுங்கிறது ஆசைப்படலா பேசவே முடியாது அப்ப ஆசைப்படுறதை விட ரொம்ப பெரிய விஷயம் என்னதுன்னா முடிவெடு ரொம்ப பெருசுப்பா இதத்தான் ஆசைப்படணும் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிற விஷயம் ஒன்னு இருக்கே அது அதை விட பெருசு முடிவெடுக்கணும்னா கெட்டது நல்லது எல்லாத்தையும் பார்க்கணும் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் தெரிந்து தெளிதல் சொல்லப்போனா சங்கல்பத்துக்கு சரியான தமிழ்சொல் தெரிந்து தெளிதல் சொல்லாம் திருக்குறள் மொழி தெரிந்து தெளிதல் இப்படி பேசிட்டு இருந்தா வந்துட்டே இருக்கும் தெரிந்து தெளிதல் அப்புறம் என்ன பண்ணணும் வாங்கணும்னா இப்போ ஏதோ ஒரு சாங்க வாங்க பட்டாசு கூட பட்டாசு துணி இப்ப வாங்கணும் நிறைய நிறைய சில பக்கத்தில் நிறைய பேர் போய் பார்த்திருப்பாங்க சில பேருக்கு அடி வாங்கி அனுபவம்லாம் இருக்கும் அதெல்லாம் சொல்லுவாங்க இந்த பாரு அந்த கடையில் போனால் குவாலிட்டி நல்லா இருக்கு ப்ரைஸ் சீப்பாக இருக்குது அன்பாவும் பேசுகிறான் இல்லையா சில சமயம் சில கடையில் எரிஞ்சு விடுவான் சாவு கிராக்கியுமா மெட்ராஸில் அதெல்லாம் சர்வசார் காலம்பரை விழுந்து இப்படி பேசுகிற பாரு சாவு கிராக்கி அப்படின்னு விடுவான் நமக்கு எப்படி இருக்கும் கடைக்கு போய் நான் காசு கொடுத்து சாமான வாங்குறேன் என்னை பார்த்து சாவு அது இந்த நார்த் ஆர் காடு சவுத்தார் மகிமது பேசுறதும் அன்பா பேசி வியாபாரம் பண்ண வேண்டாமோ சிங்கப்பூர்ல ஒரு கடை இருக்கு நீங்க போய் நின்னீங்கன்னா கடையில் விக்ரமம் இருப்பான் நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் அவங்க எப்படி பார்த்துட்டு இருப்பான் உங்கள்கிட்ட பேசவே மாட்டோம் பேர் முஸ்தபான்னு பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சரியா ஆன்சரே பண்ண என்னோட அனுபவம் என்ன மாதிரி நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு உங்களுக்கு எல்லாம் எப்படி அனுபவமோ தெரியும் எதுக்கு சொல்கிறேன் ஒரு பொருளை வாங்கணும்னா நிறைய கடையில் சாமான்லாம் வெரைட்டி எல்லாம் பார்த்து நான் பார்க்குறோம் இந்த புடவை வாங்கிறது ஒரு நகை வாங்குறதுன்னா எத் தூக்கி போட்டு அத்தனையும் பார்த்து கர்த்தவ் அதாவது கிரீதவிய அக்கிரீதவ்ய விஷய விபாக சமர்த்தனம் அதை வந்து எதை வாங்கணும் எதை வாங்கக்கூடாதுங்கிற விபாக சமர்த்தனம் சங்கல் ஆனா சாஸ்திரம் நான் இதை புரியறதுக்காக லௌகிகமா இதை சொல்றேன் இங்க வைதிக விஷயம் தர்மசாஸ்திரம் என்ன பண்றது தர்ம ஜிக்யாசா இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன் வந்துருத்து தர்ம ஜிக்யாசா தர்ம விச்சாரம்னா என்ன பாஷ்யக்காரனும் எழுதுறாரு நிறைய பேரும் எழுதுறாங்க பாஷ்யக்காரர் இல்ல சங்கராச்சாரியில் சபர சுவாமின்னு பேர் அதா தா அத ஜிக்யாசா இருக்கு தர்ம ஜிசா அதர்ம தர்ம விசாரதம விமும் இதெல்லாம் அதர்மம் தெரிஞ்சுக்கணும் கல்வினா என்னன்னா இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சுக்கிறதும் கல்வி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதும் கல்வி ரெண்டும் தெரிஞ்சுக்கணும் இந்த வேதாந்தம் சொன்னா வேதாந்தம் யார் சொல்ற வேதாந்தம் சரி யார் சொல்ற வேதாந்தம் தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை எந்த விஷயத்துல எந்த ஃபீல்டுல போனாலும் சரி தப்பு இருக்கு டூப்ளிகேட் ஒரிஜினல் இருக்கு சாமான எடுத்துண்டா சாப்பிட்ற சாமான்லயே அரிசி மாதிரி எதோ ஒன்று இருக்குங்கிறான் கடுகு மாதிரி இன்னொன்னு இருக்குங்கிறான் எல்லாத்துலேயும் பிரிவு அப்ப தங்கம் மாதிரி இருக்கு தங்கம்னு ஒன்று இருக்கு வைரம் மாதிரி இருக்கு வைரம்னு ஒன்று இருக்கு அப்ப இதை விபாகம் பண்றதுங்கிறது பெரிய வேலை ஆனால் இங்க சாஸ்திரம் வந்து ரொம்ப அந்த தேவையில்லாத லௌகிக்க விஷயங்கள்ல இருக்கிற சங்கல்பத்தை பத்தி சிந்தனை பண்ணல தர்ம விஷயங்கள் சங்கல்பம்னா முடிவெடுக்கிறது ஆற்றல் அதை பொறுத்து தான் இச்சையே இருக்கு அதர்மம் எது படிக்கணும் அதுக்கு சூத்திரங்கள் நிறைய இருக்கு சாஸ்திரத்தை வச்சு தான் சில இதெல்லாம் தீர்மானமே பண்ண முடியும் அதுக்கெல்லாம் சாஸ்திரம் வேணும் அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க எனது மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுள முன்னேற்பவை சாஸ்திரத்தோடு சேர்ந்து அதுதான் இதெல்லாம் படிக்கணும் பள்ளிக்கூடத்தில் வந்து என்னெல்லாமும் சொல்லி தராங்களே இது சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அதனால தான் இப்படி எல்லாம் கேம்புக்கு வர வேண்டியிருக்கு இல்லாடி அந்த காலத்தில் வீட்டிலேயே கேம்பு இப்ப பார்த்தான வீட்டிலேயே இந்த விஷயம்தான் இருக்கும் இப்ப இது ஏதோ கேம்ப்ல தனியா படிக்கிற மாதிரி ஒரு விஷயமா ஆயிடுச்சு வீட்டிலேயே தர்ம விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆபஸ்தம்ப மகரிஷி சொல்றார் இந்த தர்ம சாஸ்திரம் இதோடு முடியவில்லை கடைசியில சொல்றார் ஆபஸ்தம்ப ரிஷி தர்மசாஸ்திரம் முடிந்து விட்டது என்று நினைத்து விடாதீர்கள் தர்மம் எல்லையற்றது தர்மம் முடிவில்லாதது பல பல பிரச்சனைகள் தோன்றும் பொழுது தர்மத்தை தீர்மானம் செய்ய வேண்டும் எனவே தர்மசாஸ்திர விஷயத்தில் இதில் சொல்லப்படாததும் பல இருக்கிறது நாலாவது ஜாதியைச் சேர்ந்த பெண்களிடமும் தர்மத்தை அறியலாம் எழுதியிருக்க நாலாவது ஜாதியைச் சேர்ந்த பெண்களிடத்திலும் தர்மத்தை சென்று அறியலாம் அப்படின்னு முடிச்சிருக்க இருந்து என்ன தெரிகிறது எல்லாருக்கும் தர்மசாஸ்திரம் தெரியும் யுவான் ஸ்வாங் அப்படி ஒருத்தர் வந்தார் யாத்ரிக்கர் மூக்கு பாஷை மலையாளத்துக்கு அப்புறம் தான் மலையாளம் அவர் சொல்றார் இந்த தேசத்தினுடைய மகிமையெல்லாம் அவர் சொல்லிருக்கிறத படிச்சு பாரு நலந்தா யூனிவர்சிட்டிக்கு வந்ததெல்லாம் இப்ப நம்ம என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி நமக்கு வெள்ளக்காரன் தான் சொல்லி கொடுத்தா எல்லாம் அவன் இல்லைன்னு அவன்தான் தண்டவாளம் போட்டான் அவன்தான் பிளேனை விட்டான் அவன் தான் அதை பண்ணினான் அப்படின்னு அதை சொல்லி சொல்லி இன்னும் அந்த புத்தி போகமாட்டேங்கிறது நமக்கு ஆனால் நம்ம பார்த்தோம்னா நம்ம சாஸ்திரத்தில் நிம்மதிக்குத்தான் யோசிச்சுருக்காங்க எப்படி இருந்தால் பீஸ்ஃபுல்லாக வாழலாம் அதில் தான் கவனமே தவிர எப்படி மெட்டீரியலை சேர்க்கலாம்னு நம்ம படிக்கவே இல்லை பொருள்களை எப்படி சேர்க்கலாங்கிறத பற்றி படிக்கலை இப்போது இந்த இத்தனை சாமான் வந்திருக்கு பொருள்கள்லாம் இவ்வளவு இருக்கு இதெல்லாம் என்னன்னா நம்மளுடைய நிறைவின்மையின் வெளிப்பாடு தான் இந்த பொருள்கள் கண்டுபிடிப்பு நீங்க யோசிச்சு பாருங்க நமது நிறைவின்மையின் வெளிப்பாடே விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் நம்ம உபயோகப்படுத்துறோம் அது வேற விஷயம் ஆனால் யோசிச்சு பார்த்தா அது இந்த ஏதோ ஒரு சாமான் இருக்குன்னு வச்சுங்களேன் ஆனால் இது இன்னும் இப்படி இருந்தால் நன்னா இருக்கும்னா அந்த ஐடியா கிடைச்சா போகிறோம் அதை வச்சு இன்னொன்று பண்ணுவோம் இப்படி நமக்கு தேவைகள் பெருகிக் கொண்டே போகிறது ஏன்னா இன்பத்தை புறத்தே தேடுவதால் விஞ்ஞானம் வளர்கிறது பௌத்திக விஞ்ஞானம் வளர்கிறது இன்பத்தை அகத்தே தேடினால் பௌதிக விஞ்ஞானத்தின் தேவை மிக குறைவு இன்பம் அகத்தே இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டால் எளிமையான வாழ்க்கையே போதுமானதாக இருக்கும் இன்பம் புறத்தே இருக்கிறது என்று நாம் நினைத்தால் ஆடம்பரமான வாழ்க்கை கூட நமக்கு நிறைவே தராது சந்தேகம் இருக்க யோசிச்சு பாருங்க எப்பேற்பட்ட ஆடம்பரம் கூட நமக்கு சரி வருவோம் சங்கல்பத்துக்கே வரும் அப்ப தீர்மானம் பண்ணணும் எது தர்மம் எது அதர்மம் நான் தர்மத்தை இச்சிக்கணும் அதர்மத்தை நான் இச்சிக்க கூடாது ஆக அது வந்து இச்சை பண்றது முடிவெடுக்கடுத்த இச்சிக்க முடியும் முடிவெடுக்கணும்னா என்ன பண்ணும் நிறைய அனலைஸ் பண்ணணும் ஆசைப்படுறது ஒரு நிமிஷம் ஆனா முடிவெடுக்கிறது ஒரு நிமிஷம் இல்லை எண்ணி துணித பாருங்களை திருக்குறள் எங்கெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்றது எண்ணி துணித கருமம் துணிந்தவன் எண்ணுவம் என்பது இழுக்கு சங்கல்பத்திற்காக இந்த குரலை சிந்திக்க விஷய விபாக சமர்த்தனம் இப்போ சங்கல்பந்தா சங்கல்பத்தை பற்றி சொல்றார் படிச்சோம் நாம சங்கல்பயத்தை என்ன எப்போ சங்கல்பம் பண்றானோ அப்பதான் இச்சப்படுறான் இச்சப்பட்டாதான் வாக்க தூண்டி விடுறான் பேச சொல்ற வைக்கிறான் பேசணும்னு நினைக்கிற போது நாமங்கள்லாம் வருது சொற்கள்லாம் வருது அந்த சொற்கள்லாம் மந்திரங்கள்ல அடங்குகிறது சங்கராச்சாரியார் சொல்றார் மந்திராக சப்த விசேஷாக மந்திரங்கள்னா என்ன அர்த்தம் சொற்கள் சொற்க சப்த விசேஷங்கள் அதாவது அதுல இருக்கிற விசேஷம் நாம சாமானிய இப்ப சொல்றோம் இல்லையா ஸ்ருதிங்கிறது சாமானியம் அதுல ராகங்கள்லாம் விசேஷம் அது மாதிரி நாம சாமானியத்தில் மந்திரம்ங்கிற விசேஷங்கள்லாம் இருக்குங்கிறார் ஆதிசங்கர ஆஹ மந்திரா ஏக்கம் பண்ணி மந்திரங்கள் மந்திரங்கள் அனைத்தும் சொற்களில் ஒன்றுபடுகின்றன மந்திரங்கள் கர்மங்களில் மந்திரங்களில் கர்மங்கள் அடங்குகின்றன மந்திரம் இல்லாமல் கர்மம் கிடையாது சங்கராச்சார சூரியர் ந அமந்திரம் அதி கர்ம மந்திரப்பிராஷித்தானி கர்மாணி கிரியே நான் அமந்திர கர்ம அஸ்தி கர்ம மந்திரம் இல்லாத கர்மா கிடையாது ஆகவே சிலதெல்லாம் இப்படி பார்க்கணும்னு சொல்லுவாங்க ஆனா அதுக்கு கூட ஒரு சும்மா பார்க்கறதுன்னு சொல்லுவோம் ஆனா அந்த பார்க்கணும்னு சொல்ற வாக்கியம் கூட ஒரு மந்திரம்தான் அப்படி எடுத்துப்போம் நம்ம ஆக மந்திரங்கள் இல்லாம கர்மாக்கள் இல்லை கர்மாக்கள் இல்லாம கர்ம பலன் அப்ப சங்கல்பம் மூலம்னா இப்ப சாதாரண வருது நல்ல ஸ்லோகானாமில்பாத்துவம் எதுவும் பிரயோஜனமா இருக்கு ஓ ஆசையே நான் இருப்பிடத்தை உனது தோற்றத்தை அறிவேன் நீ எங்கிருந்து தோன்றுகிறாய் என்பதை நான் அறிவேன் ஹே காம தே மூலம் ஜானாமி ஓ ஆசையே உனது மூலத்தை நீ எங்கிருந்து தோன்றுகிறாய் என்பதை நான் அறிவேன் சங்கல்பாது சங்கல்பத்திலிருந்து நீ தோன்றுகிறாய் மகாபாரதில் இருக்கிற ஸ்லோகம் நத்வாம் சங்கல்பிஷ்யாமி இந்த இடத்துல காமாங்கிறது வந்து அதர்மமான இச்சை அளவுக்கு மீறின ஆசை பரமற்ற ஆசை ஆரோக்கியமற்ற ஆசை நமது உடல் நலத்துக்கும் மன நலத்துக்கும் கெடுதலை உண்டு பண்ணுகிற விருப்பம் அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கு நல்லதுக்கு இதை போட்டுக்க முடியும் இந்த கான்டெக்ட்ல சொல்லிருக்கு காம ஜானாமி தே மூலம் சங்கல்பாத்துவம் பிரஜாயசே சங்கல்பத்திலிருந்து நீ தோன்றுகிறாய் நத்வாம் சங்கல்பிஷ்யாமி உன்னை நான் சங்கல்பிக்க மாட்டேன் சங்கல்பத்திலிருந்து சங்கல்பம் காரணம் காமம் காரியம் நான் சங்கல்பிக்க மாட்டேன் நான் சங்கல்பிக்கலன்னா நீ நாசமா போவேன் நத்வாம் சங்கல்பயிஷியாமி சமூலஸ்தம் வினஸ்யசி சங்கல்பத்தோட நீ நாசமா போவே அப்படி ஒரு ஸ்லோகம் இது அதர்ம விஷயமான இச்ச நீங்க தர்மத்துக்கு போட்டுக்கணும் ஏன்னா அதனால தான் என்ன சொல்றோம் நாம எல்லாத்தையும் பகவான் கிட்ட திருப்புப்பா உனது உணர்ச்சிகளை இறைவனிடம் திருப்பு அதனாலதான் கிருஷ்ணன் அடிக்கடி சொல்றார் இமோஷன்ஸ் எல்லாம் எங்கிட்ட கொண்டா என் போடு மையேவ மன ஆத மை புத்தி நிவேசைய இப்படி நமக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு தெரிஞ்சுக்கலாம் நீங்க அப்புறம் எல்லா என்ன சொல்றாருன இவை அனைத்தும் நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் சங்கல்பத்திலிருந்து தான் தோன்றுகிறது சங்கல்பத்தில் தான் நிலை பெற்றிருக்கிறது சங்கல்பத்தில் தான் ஒடுங்குகிறது சங்கல்பத்தை வந்து சிருஷ்டிஸ்தி லய காரணமா சொல்றாரு வேண்டான்னு முடிவெடுக்கிறதுக்கு காரணம் என்ன வேண்டான்னு முடிவெடுக்கிறதும் சங்கல்பந்தான் வேணும்னு முடிவெடுக்கிறதும் சங்கல்பந்தான் அந்த செயலுக்கு மூலமும் சங்கல்பந்தான் ஆகவே சங்கல்பேகாயனானி சங்கல்ப ஆத்மக்கானி சங்கல்பே பிரதிஷ்டித்தானி அதுக்கப்புறம் என்னதுன்னா இந்த பிரபஞ்சமே சங்கல்பத்தினால்தான்ப்பா இயங்கின்றிருக்கு சங்கல்பம் பண்ணலன்னா எதுவும் நடக்காது சூரியன் சங்கல்பத்தினால்தான் உதிக்கிறார் மழை சங்கல்பத்தினால்தான் மந்திரத்திலேயே வருது சங்கல்பத்தினால்தான் மழை பெயருது பஞ்சம் பஞ்சபூதங்களால் சங்கல்பத்தினால்தான் பிரபஞ்சமே இயங்குகிறது நம்ம கண்ணுக்கு தெரியல அது எப்படி யோசிக்கிறது நமக்கு தெரியல அது எப்படி ஜட்மெண்ட் முடிவு எடுக்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியல ஆனால் நடக்கிறது சங்கல்பத்தினால தான் நடக்கிறது தியாவா பிருத்திவி சமக்கல்பதாம் வாயுஷாக்காச சமகல்பே தாம் ஆபஸ்ட தேஜஸ் தேஷாகும் சங்கிப்தியை வருஷகம் சங்கல்பத்தே பஞ்சபூதங்கள் சங்கல்பம் பண்ணினாத்தான் மழை சங்கல்பம் பண்ணும் மழை பெய்றக்கு வருஷசிய சங்கிளப்தியா அன்னகும் சங்கல்பத்தே மழை சங்கல்பத்தினால தான் அன்ன சங்கல்பம் ஏற்படுகிறது அன்ன சங்கல்பத்தினால தான் பிராணம் சங்கல்பம் பண்றது லாட்டி சாப்பாடு இல்லைன்னா எப்படின்னு பார்த்தோம் தத்துவமசியில சத்வித்யாவில் பார்த்தோம் பதினஞ்சு நாளைக்கு பட்னி போட்டார் அப்பா பையனை இங்கேயும் வரப்போறது பத்து நாளைக்கு சாப்பிடல என்ன அப்படின்னு பத்து நாளைக்கு என்ன ஒருவேளை தகராறுல இருக்கு நமக்கு அன்னஸ்தங்கல் பிராணாகா சங்கல்பந்தே பிராணம்லாம் சங்கல்பம் பண்றது அப்படி அது இமேஜின் பண்ணிக்கணும் அதுக்குள்ள ஒரு சங்கல்பம் நடக்கிறது திட்டமிடாம முடிவெடுக்காம காரியம் நடக்காது காரிய நடக்கணும்னா காரியம் நடக்கணும்னா இச்சை இருக்கணும் இச்சை இல்லாம கிரிய இல்லை இச்சை வரணும்னா சங்கல்பம் இருக்கணும் சங்கல்பம் இல்லாமல் இச்சை இல்லை இச்சை இல்லாமல் கிரிய இல்லை வாக்கு நாமத்தை விட்டுட்டோம் வாக்குங்கிறது ஒரு கிரிய தானே வாச்சிக்க வியாபாரம் தானே வாசிக்க கிரியா வாச்சிக்கம் கர்ம வாச்சிக்கம் கர்ம காயக்கம் கர்ம மானசம் கர்ம எல்லாம் இஷா பூர்வகம் இச்சா சங்கல்பூர்வகம் சங்கல்பம் இல்லாமல் இச்சை இல்லை இச்சை இல்லாமல் கர்மம் இல்லை கர்மம் இல்லாமல் கர்ம பலன் இல்லை கர்ம பலன் இல்லாமல் சம்சாரம் இல்லை சம்சாரம்லாம் கர்ம பலன் தான் அப்ப சங்கல்பந்தான் இல்ல சொல்றது பிராண சங்கல்பம் இருந்தா தான் மந்திரம் கிளாஸ் எடுக்க முடியும் காஃபி சாப்பிட்டாதான் கிளாசு புரியறதே காஃபி சாப்பிட்டாதான் கிளாஸ் பிராணசன்கல் காஃபி சாப்பிட்டா பிராணம் வேலை செய்யும் காஃபிங்கிறது அண்ணன் தானே துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மழை சொல்லணும்னாலே துப்பி இருக்கணும் துப்பி அர்த்தம் துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மழை இந்த குரலை சொல்றதுக்கே சாப்பிராணாகும் சங்கல்பம் தே கர்மனாகும் சங்க்லிப்தே லோக சங்கல்பத்தே கர்மா எல்லாம் என்ன பண்றது லோகத்தை குடுக்கறது லோகிளிப்தியை சர்வகம் சங்கல்பத்தே அப்பா சௌரியமா இருக்கு பைப்பை திறந்தா தண்ணி வருது சுவிட்ச போட்டா லைட்டு வருது செல்போனும் ஒர்க் பண்றது வரல ஒர்க் பண்றது சர்வகம் சங்கல்பத்தை எல்லாம் கஷ்டமா இருக்கு ஒண்ணும் பண்ணவே முடியாது ஏதாவது கொஞ்சம் கஷ்டமா இருந்தா தான் சுகமா இருக்கிறது நல்லா இருக்கும் அந்த ப்ராப்ளம் வேற சுகம் அனுபவிய சோபத்தை அனுபவிச்சா தான் சுகத்துக்கே மகிமையான் இல்லாட்டி எனது வெயில் இல்லையே நிழலில் இன்பமும் உண்டோ அதெல்லாம் இருக்கட்டும் சர்வகம் சங்கல்பத்தை ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கான் பூம வித்யாவை படிச்சுருக்கான் நம்ம அர்த்தம் பண்ணி போமே எல்லாம் சரியா இருக்கிறதுனால உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம் என்ன இப்ப முடிஞ்சபரான்னு சொல்லிட்டேன்னு வச்சோங்கூட இன்னைக்கு வந்து கிச்சனை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டேன் இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேவைன்னா பைப்ல தண்ணி வர்றது குடிச்சுங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் வெளியில போயிட்டு வாங்க ரூபாயெல்லாம் என்ன பண்றது எல்லாம் சர்வகம் சங்கல்பத்து நீ வந்தா ஏதோ நமக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா எல்லாம் இருக்கு எல்லாம் சங்கல் சங்கல்பமயம் சங்கல்பமயம் இதம் ஜெகத்து ஜகத்தே சங்கல்பமயமா இருக்கு இப்ப இருந்தே யோசிச்சு இருக்கான் மே மாசம் எலெக்ஷனுக்கு யோசிச்சு எல்லாருக்கும் அவன் யார் வரப்போறானோ தெரியாது நம்ம எல்லாரும் நம்ம அங்க போய் குத்திரம் பாருங்க அப்ப ஒழுங்கா சங்கல்பம் பண்ணணும் அத பொறுத்து இருக்கு சயேஷ சங்கல்பஹா இந்த சங்கல்பத்தையே தியானம் பண்ண The decision making power. Decision making making power. Power. மேலாம் டிசிஷன் மேக்கிங் பவர் முடிவெடுக்கணும்னா அது வந்து அதனால என்ன பண்றதுன்னா அதையே நீ தியானம் பண்ணு சங்கல்பியானம் பண்ணு முடிவெடுக்கும் ஆற்றலை இறைவனாக கருதுவாய் ஆக அப்ப அதுல சரியா இருக்கும் ஏன்னா நமக்கெல்லாம் லிமிட்டேஷன் நிறைய இருக்கு ஏதோ ஒரு சக்தியை நம்பித்தான் நாம முடிவு எடுக்கணும் சில சமயம் ரொம்ப குரூசியலா முடிவு எல்லாம் இருக்கும் என்ன பண்ண முடியும் அம்மா சொல்றத கேக்குறதா அப்பா சொல்றதை ரெண்டு பேரும் சொல்றதை கேட்காதேன்னு சொல்ல முடியுமா இல்ல நீ மனசு என்ன சொல்றதோ அதை கேளு சொல்றதா இதுல கான்சியன்ஸ் வேற மனசாட்சி இன்னர் வாய்ஸ் உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்கு அது என்ன சொல்றதோ அதை கேட்கிறேன் மகாத்மா காந்தி சொன்னார்னா அந்த இன்னர் வாய்ஸே ஜாக்கிரதையா இருக்கணும் அது நமக்கு நம்முடைய ராகத்வேஷப்படி ஒன்று விடப்படாது நமக்கு கஷ்டமா இருந்தாலும் அந்த இன்னர் வாய்ஸ் என்ன சொல்றதோ அது பண்ணணும் தர்மம் எதுவோ அதுதான் பண்ணணும் நமக்கு அது கஷ்டமா தான் ஆ சங்கல்பம் உபாஸ்வ இது பண்ணா என்ன ஆகுனா நல்ல சங்கல்பமெல்லாம் எடுப்போம் இந்த சங்கல்பத்தை பிரம்மனா உபாசனை பண்ணினா நமக்கும் சமூகத்துக்கும் நன்மை தரக்கூடிய நல்ல முடிவுகளையே நாம் எடுக்கும் ஆற்றலை நாம் பெறுவோம் முடிவெடுக்கும் ஆற்றலை கடவுளாக கருதி நாம் வழிபட்டால் நாம் நமக்கும் நம் உலகத்திற்கும் நன்மை தரும் நல்ல முடிவுகளையே நாம் எடுக்கக்கூடிய ஆற்றலை நாம் பெற்றுவிடுவோம் என்பது உள்ளார்ந்த பொருள் இனி அடுத்த மந்திரத்துக்கு போல இதுடைய ஃபலன்ல சேமேத்தியு க் வயசோக பிரித்தன் பிரதி அவியன் அவிய அபிஷிதி संकल्पस्य गतम तत्रास्य यथा कामचारो अस्ति भूयो காமச்சாரோவாஸ்தீக தன்மே பகவான் பிரவித் உங்களுக்கு நான் பதவுரை எழுதி போடுறேன் தேவையோ அதெல்லாம் நான் எழுதி போடுறேன் பண்ணித்தரேன் சங்கல்பிரம் உபாசனாய் பலம் சங்கல்பத்தை பிரம்மம்னு உபாசன பண்ணினா என்ன பலன் கிடைக்கும் நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் அனாயாசமா சங்கல்பம் பண்ணலாம் ரொம்ப மண்டையை சொரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை மண்டையை சொரிஞ்சம் ரொம்ப யோசிக்கிறேன் ஒரு முடிவு எடுத்துட்ட என்னது முடிவு எடுக்கிறது அது ஒரு முடிவு தானே இந்தியாவில் ஒரு பிரதம மந்திரி இருந்தார் முடிவு முடிவெடுக்கிறது இல்லைன்னு முடிவெடுத்தே நாட்டை ஆண்டு போயிட்டார் ஆனால் அவர் நிறைய பேருக்கு தெரியாது அவர் முடிவு எடுத்துன்னு தான் இருந்தார் காமிச்சிக்க மாட்டார் இந்த சிக்கப்படாது அவர்கிட்ட நெருங்கி நான் அவங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கேன் அதெல்லாம் வேற விஷயம் இப்போ என்னதுன்னா முடிவெடுக்கிற ஒரு இந்த டிசிஷன் மேக்கிங் பவர் அது வந்து ப்ராப்பராகவே இருக்கும் அனாயாசமாக டிசிஷன் எடுக்க முடியும் முடிவு எடுக்க முடியும் ஜட்ஜ் பண்ண முடியும் அதான் பலன் அப்போ அது சரியான முடிவு சரியான பலனை கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு முடிவை அவர் எடுப்பார் அது பண்ணி பார்த்தா தெரியும் இந்த உபாசனையெல்லாம் யார் பண்ணுறா இப்போ அப்படி புஸ்தகத்தில் ஒன்று ஓஹோ அப்படி இருக்கோ அப்படின்னா இப்படி தான் இருக்கே தவிர இப்படி ஒரு உபாசனை இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும் யா சங்கல்பம் பிரம்மேத்யுபாஸ்தே எவன் ஒருவன் சங்கல்பத்தை கடவுளாக பரம்பொருளாக தியானம் பண்ணுகிறானோ சங்கல்ப சக்தி அவன் என்னாகிறது கிளுத்தான் வைசலோகான் த்ருவான் அவனுக்கு நல்ல ஸ்டடிய ஸ்திரமா இருக்கிற உலகங்கள் கிடைக்கும் அமெரிக்காவில் கிடைக்கும் அமெரிக்கா தான் இருக்கு அமெரிக்கா ஆஸ்திரேலியாவில் வந்து ஒழுங்கா கவர்மெண்ட் நம்ம ஊரை பார்க்கறத விட அங்க அங்கேயும் ஜனநாயகம் இருக்கு இங்கேயும் ஜனநாயகம் இருக்கு இருக்குன்னா இருக்குன்னு சொல்லலை அங்கேயும் ஜனநாயகம் இருக்கு இங்க ஜனநாயகம் இருக்கு ஜனநாயகம்ன ஜனாயகத்துல ாலும் எத வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம் கருத்து சுதந்திரமா அது இருக்கான் அப்ப ஒருத்தன் வந்து என்ன பண்றான் இன்னொருத்தனை ஓஞ்சி அடிக்கிறான் அடிச்ச உடனே இவன் என்ன சொல்றான் நீ என்ன அடிக்கக்கூடாது இது ஜனநாயக நாடு என்ன வேணாலும் நான் பேசுவேன் அதேதான் நானும் சொல்றேன் ஜனநாயக நாடு அடிப்பேன் என்ன பண்ணுவீங்க இது எப்படி இருக்குமா புரியுறதா புரியலயா நீ வந்து ஜனநாயக நாடு பேசுவேன் அடிக்கூடாது உனக்கு ஜனநாயகத்துல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கு இருக்கப்பா நானும் பண்ணுவேன் அப்படின்னா எங்க ஒழுங்குபடுத்துறது அதெல்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் குழப்பத்தை நான் வந்து தெளிவா சொல்றேன் அவ்வளவுதான் குழப்பத்துக்கு தீர்வு சொல்லல குழப்பத்தை தெளிவா சொன்னா ஆமா இது குழப்பமா தான் இருக்கு அவனுக்கு திருவ லோகங்கள் திருவம்னா என்னமான ரொம்ப நாள் அர்த்தம் அத்ருவத்தை கம்பேர் பண்ற போது த்ருவம் ஆபேஷிக திருவம் பிரம்ம அந்த இதுக்கு போலாம் சொர்க்க லோகத்துக்கு இதை காட்டிலும் கொஞ்சம் அதிக நாள் அங்கே வாழும் சௌரியமா இருக்கலாம் அதை தான் சொல்றது சங்கல்பத்தை பிரம்மம்னு உபாசனை பண்ணினா அதுக்கு கிடைக்கிற பலன் என்னன்னா நிலையான உலகங்களை அவன் அடைவான் நிலையான உலகத்தில் அவனுக்கு வாழ்க்கையெல்லாம் இருக்கும் அமையும் ஞாபகம் வச்சுக்கணும் ஆத்தியந்த துருவம் கிடையாது கம்பேர் பண்ணுற போது இதோட கம்பேர் பண்ணுற போது அங்கே இங்கே நூறு வருஷம்னா அங்கே பத்தாயிரம் வருஷம் அது நீங்களே கற்பனா பண்ணிக்கவும் பத்தாயிரம் வருஷம் என்ன பண்றதுங்கிறதுலாம் நூறு வருஷத்துல என்ன பண்ணிட்டோம் தெரியல பத்தாயிரம் வருஷம் அங்க என்ன பண்ண போறோம்னு தெரியாது நினைச்ச உலகங்கள்லாம் கிடைக்கும் சௌரியமா இருக்கும் அதாவது பெட்டர் ஸ்தூல சரீரம் எல்லாம் இதுலயே வரப்போறது பெட்டர் ஸ்தூல சரீரம் நான் தான் என்ன சொன்னேன் சூட்ச்ம தான் நம்ம பிரியவே முடியாது இந்த ஜீவாத்மா எப்போ சூட்ச்ம சரீரத்தோட சேர்ந்தா ஆவியா அலையிற போது கூட ஸ்தூல சரீரத்துக்கு தான் அலையிறது கிடைக்க மாட்டேங்குது அந்த ஈஸ்வரன் அதுக்கு ஸ்தூல சரீரம் கொடுக்க மாட்டேங்கிறார் அதனால அது அலையிறது கொடுக்க மாட்டேயா கொடுக்க மாட்டேயா கேட்கறது அப்புறம் இங்கே ஏதோ நம்ம கர்மாக்களை பண்ண ஏதோ ஒரு இதனால அதுக்கும் ரொம்ப நாள் ஆவி அலையிற பாக்யம் கிடையாது இது தெரியாம பாக்யம்னுட்டேன் அதுக்கு ரொம்ப நாள் அது ஆவிய அலையிறதெல்லாம் அதுக்கு அந்த கர்மாவோட தோஷங்கள் எல்லாம் பாபம் தீர்ந்து கொடுத்துன்னா அது கிடைச்சிடும் அது எப்படி சுவாமி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா நம்ம ஆவியானா தான் தெரியும் நம்ம ஆவியானா தான் தெரியும் இப்ப எப்படி தெரியறது உங்களுக்குன்னா புத்தகத்துல இருக்கு பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சு சொல்றோம் அவ்வளவுதான் இந்த பெட்டர் ஸ்தூல சரீரம் சௌரியமான ஸ்தூல சரீரம் எல்லாம் கிடைக்கும் அது ஸ்தூல சரீரம் கிடைக்கிறது கட்டும் அது நல்ல சௌகரியங்கள்லாம் இருக்கும் எல்லாம் ரோடுகளோ வாகனங்களோ டிரைவர்களோ பக்கத்து வீட்டுக்காரன் ரொம்ப சிரிச்ச முகத்தோட இருப்பான் நம்மளும் அவன் கிட்ட சிரிச்ச முகத்தோட இருக்கும் இல்ல பல விஷயங்கள் இருக்கு இதுல நல்ல லோகம் பெட்டர் லோகம் கிடைக்கும் லோகங்கள் கிடைக்கும் த்ருவலோகம் கிடைக்கும் சரி த்ருவ லோகம் கிடைக்கலாம் அங்க போய் லோகம் த்ருவமா இருக்கும் இப்போ ஆசிரமம் இருக்கு ஆசிரமத்தில் இருக்கிற பாக்கியம் வேணுமே ஊர் ஊரா சுத்தினா தான் ஆசிரமே நடக்கும்னா சொல்லி வைக்கிறோம் இடையிலிடையில என் கதையும் கொஞ்சம் கேளுங்களேன்னா ஆம ஆசிரமம் நன்னா தான் இருக்கு ஆசிரமத்திலே இருக்கிற பாக்கியம் ஆனமே அங்க நீ இருப்ப அந்த உலகம் கிடைக்கும் உலகம் த்ருவமா இருக்கும் நான் துருவனா இருப்பேனான்னு கேள்வி வரும் இல்லையா நீ துருவனா இருப்பேன்னு அர்த்தம் அதனாலதான் அந்த வைதிக கர்மாக்கள்லாம் ஆரம்பிக்கிற போது நமக்கு இருக்கக்கூடியதெல்லாம் த்ருவா இருக்கட்டும் ஆரம்பிக்கிறான் த்ருவந்தே ராஜா வருதி இந்த பார்த்தா நமக்கு வாழ்க்கையில த்ருவம் ஏற்படுவான் எதுக்குற துவும்வுன்ட்ஸ்க்கு என்ன பிரயோஜனம் பர்மனண்ட் ஹு கிடைச்சுடுத்த பர்மனண்டா இருப்பேன் சௌக்கியமா இருப்பேன்னு த்ருவான் லோகான் சங்கல்பிரம் உபாசனையோட பலம் இது நீ திருவனா இருப்பேன் அது மாத்திரம் இல்ல பிரதிஷ்டான் பிரதிஷ்டிதா பிரதிஷ்டான்னு சொன்ன சங்கராச்சாரியார் அங்கெல்லாம் உபகரணங்கள்லாம் கிடைக்கும் சௌரியமா இருக்கும் எல்லாம் வாஷிங் மிஷின் எல்லாம் நீங்க போட்டு திரும்ப திரும்ப இதே பேசி பேசி என்னவோ பண்றது வாஷிங் மிஷின் வரி சௌ வஸ்து வஸ்துக்கள் எல்லாம் உபகரணங்கள்லாம் கரை கிடைக்கும் அந்த உபகரணங்கள்லாம் ஜெர்மன் உபகரணம் மாதிரி ஜப்பான் உபகரணம் மாதிரி இல்லை அது என்னதுன்னா ஜெர்மன் இதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்கா ரொம்ப நாளைக்கு இருக்குங்கிறான் ஜப்பான் இதெல்லாம் குடிச்சா இது பண்ணா யூசன் த்ரோ எல்லாம் கொஞ்ச நாளைக்கு உபயோகப்படுத்திட்டு அவ்வளோ போட வேண்டியதுதான் இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த கிடிகாரமோ கத்தியோ எந்த சாமானா இருந்தாலும் அது ரொம்ப நாளைக்கு இருக்கும் அதில் பிரதிஷ்டிதான்னா நல்ல உபகரணங்கள்லாம் கிடைக்கும் நம்ம வெளிநாட்டுக்கு போனாலே தெரியுது அந்த ஊர் மாதிரி சாமானும் இங்க கிடைக்கிறது இல்லை சில பொருள்கள்லாம் கிடைக்கிறது அங்கிருந்து வாங்கிட்டு வர வேண்டியிருக்கு மெடிசனே சொல்லதெல்லாம் அங்கிருந்து தான் வாங்கிக்க வேண்டியிருக்கு அப்பிரதிஷ்டிதான் பிரதிஷ்டிதா பத்தி அது சரியா இருக்கட்டும் சரி நான் ரொம்ப நாளைக்கு இருக்கிறது மாத்திரம் இல்லை ஏன் கண்ணுக்காது மூக்கு ஒழுங்கா வேலை செய்யணுமே ஒரு அரிசியில் பத்து திருக்குறள் கடவுள் வாழ்த்து எழுதியிருந்தானா எழுதி ஒரு வெல்வெட்டு ஒரு பிளேட் அதில் அரிசியை போட்டு அந்த திருக்குறளில் போட்டு ஒரு பூதக்கண்ணாடியும் கொடுத்துட்டான் கொடுத்து இந்த அரிசியில் பத்து திருக்குறள் எழுதியிருக்கேன் பாருண்ணா இன்னும் பார்த்தேன் என்ன தெரியறதான்னு அரிசி எங்கே இருக்குதுன்னு தேடின்னு நினைக்கிறேன்ண்ணா எனக்கு அரிசியே தெரியல அப்புறம்ல அரிசியில் இருக்கிற திருக்குறள் தெரிய போறது இது ரொம்ப ஃபேமஸ் டாக்டர் போர்டை பார்த்து படுறான் போர்டு எங்க இருக்குன்னா அப்படிலாம் சொல்றது உண்டு எதுக்கு சொல்றேன் அங்கே காரணங்கள்லாம் சரியா வேலை செய்யணுமே எனக்கு யூஸ் பண்றதுக்கு காரணங்கள்லாம் இருக்கு இப்போ மைக் இருக்கு பேசணும்னா பேச்சே வரலன்னு வச்சு முன்னாடி ஆ கற்று கே என்ன வரும் பிரதிஷ்டிதான் பவதி பிரதிஷ்டிதோ பவதி உபகரணங்களும் இருக்கும் அந்த உபகரணங்களை உபயோகப்படுத்துற என்னோட உபகரணமும் வேலை செய்யும் இந்த உடம்புல சரீரத்தில் இருக்கிற உபகரணங்கள் கர்மேந்திரியானியங்கள் அது சரியா வேலை செய்யணுமே இதை இதை உபயோகப்படுத்துறதுக்கு மொத்த சாமான்கள் இருக்கு இப்போ சாதம் நல்ல ரைஸ் கிடைக்கிறது நல்ல ஃபுட்டு கிடைக்கிறது ஜீர்ணசக்தி இருக்கணுமே ஜீர்ணசக்தி இல்லைன்னா பார்த்துட்டு வருத்தத்தோட போகணும் சாப்பிட்டு ரெண்டும் அது மாத்திரம் இருந்தா போராது என்விரோன்மெண்ட் விஷயம் ஆப்ஜெக்ட் உபாதி அந்த விஷயத்தை அனுபவிக்கிற உபாதி இந்த தனு கரணம் தனு கரணம் இருந்த போராது புவன போகம் இந்த உயிருக்கு தனு கரணம் புவனம் போகம் கடவுளுக்கு இந்த உயிர்களின் வினைகளுக்கு ஏற்ப உயிர்கள் வினைப்பயனை நுகருமாறு இறைவன் உயிர்களுக்கு தனு கரண புவன போகங்களை அருள்கிறான் புரியுதோ நம்ம இந்த ஜீவன் பண்ணிருக்கிற புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி ஈஸ்வரன் இந்த ஜீவனுக்கு இந்த உடம்ப கொடுக்கிறார் உடம்ப கொடுத்து கண்ணு தெரியாம போயிடுச்சுனா ஏதோ ஒன்னு அவுட் ஒரு இந்திரியா அவுட்டுனா எல்லா இந்திரியங்களும் வேலை செய்யணும் அது தொடர்ந்து வேலை செய்யணும் நாப்பத்தஞ்சு வயசு ஆச்சுன்னா கண்ணாடி போட வேண்டியிருக்கு தனு புவனம் புவனம்னா இந்த பிரபஞ்சம் இந்த வஸ்துக்கள் அதுல போகம் அது தனு கரண புவன போகம் அப்போ லோகம் விஷயம் உபாதி இந்த மூணும் அமையுமா சங்கல்பத்தை பிரம்ம உபாசனை பண்ணினா த்ருவான் லோகான் சங்கல்பத்தை திருவான் லோகான் கிளிப்தான் கிளிப்தான் அவனுக்கு அது கிடைக்கும் அது அதை பிடிச்சுக்கலாம் அது கிடைக்கும் அப்புறம் த்ருவா பவதி பிரதிஷ்டித்தான் பவதி பிரதிஷ்டித்தோ பவதி உபகரணங்களும் கிடைக்கும் அதை அனுபவிக்கவும் முடியும் அப்புறம் அடுத்தது என்னது சுவாமி உலகம் நல்லா இருக்கு பொருள்களும் நல்லா இருக்கு இந்திரியங்களும் நல்லா இருக்கு ஆனால் அனுபவிக்கிறதுக்கு பிரச்சனை இருக்குது அது கிடையாதுங்கிறார் யாரும் உனக்கு துன்பம் தர மாட்டார்கள் நீயும் துன்பப்பட மாட்டாய் எப்படி இருக்கு யாரும் உனக்கு துக்கம் கொடுக்க மாட்டான் மாமியாரோ நாத்தனாரோ இத நமக்கு தெரிஞ்ச பிரச்சனை தானே இவங்களோ அப்புறம் யாராவது யாரெல்லாம் நமக்கு துக்கம் தராங்க நினைக்கிறோமோ அங்க உனக்கு எந்த ஆஸ்பத்திரியே கிடையாது ஏன்னா நோயே கிடையாது ஆஸ்பத்திரியே இல்லை ஏனென்றால் வியாதியே இல்லை கற்பனை பண்ணிக்கணும் அவ்யமானான் அவ்வளத்தமான அர்த்தம் அங்க வந்து பெயின் கிடையாது சொல்ற அமித்ராதிதான் அவ்வளதமான பசு புத்திராதிபி பிரதிதிஷ்டிதி தரிசனாது பிரதிஷ்டிதா ஆத்மீய உபகரண சம்பன அவ்வதமானான் அமித்ராதி திராசரகிதான் அதாவது நமக்கு சத்ருக்கள் இருக்க மாட்டாங்க நமக்கு அச்சம் இருக்க அங்க எதிரிகள் இல்லை எதிரிகளால் நமக்கு தோன்றும் அச்சம் இல்லை ஏன்னா எதிரிகள் இல்லாதனால அந்த அச்சம் இல்லை அது மாத்திரமில்லை ஸ்வயம் அவ்வதமான தானும் தனை துன்புறுத்திக்கிறது கிடையாது எஸ்மான்னோ திஜதே லோக்கா லோக்கா திஜதே ஜயான்னு ஞானபலன் சொல்கிறோம் கீதையில் பன்னெண்டாவது அத்தியாயத்தில் அது மாதிரி இது வந்து ஒரு கர்ம பலனாகவே சொல்றது பெட்டர் lifestyle லைஃப் ஸ்டைல் அப்படின்னு அர்த்தம் அவ்வசமான அபிசித்தின்னா பிராப்னோத்தின்னு அர்த்தம் இதை அடைகிறான் இந்த இதெல்லாம் கர்ம இது நல்ல சௌகரியமான இது ராஷ்டிரபதி மாளிகையில் ராஷ்டிரபதிக்கு எவ்வளவுலாம் சௌகரியங்கள்லாம் இருக்கு எத்தனை அறைகள்லாம் இருக்கு கற்பனை பண்ணி பாருங்க அவருக்கு எவ்வளவு பாதுகாப்பு அவருக்கு எவ்வளவு சௌகரியங்கள் காலம்பிர ஒரு தடவை டாக்டரை செக் பண்ணுவார் நிஜமா பத்து இருக்கணும் டாக்டர் கூடவே போவாங்க முதல் குடிமகன் இல்லையா முதல் குடிமகன் நாட்டினுடைய ஆகையினால அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் ஜாஸ்தி அவங்களுக்கு வைத்தியம் எல்லாம் பண்ணி அவங்களை காப்பாத்தி வச்சிருக்காங்க இதெல்லாம் கிடைக்கிறது அப்பா இந்த பிரயோஜனங்கள்லாம் கிடைக்கிறது ஆகையினால அது மாத்திரம் இல்ல அவனுக்கு நன்றாக சங்கல்பம் பண்ண முடியும் யாவத்து சங்கல்பதம் தத்ராஸ்தாமச்சாரோ பகுதி அவனுக்கு இகலோகத்திலையும் பரலோகத்திலையும் சௌரியங்கள் கிடைக்கும் அது மாத்திரம் இல்ல அந்த சங்கல்பம் அவனுடைய தெய்வீகமான சங்கல்பம் தெளிவான சங்கல்பம் பயனுள்ள சங்கல்பம் என்ன சொல்றது சங்கல்பம் எடுப்பதிலே அவனுக்கு சிரமம் இருக்க முடிவெடுப்பதிலே அவனுக்கு யாதொரு தடைகளும் இருக்காது அனாயாசமாக முடிவெடுப்பான்னு அப்புறம் யார் யார் இந்த திரும்பவும் சொல்றார் யா சங்கல்பம் பிரம்மே துபாஸ்தே அப்புறம் கேட்கிறார் சங்கல்பத்தை காட்டலும் பெரிசா ஏதாவது இருக்கா குருநாதா பகவானே அப்படின்னார் சங்கல்பாத்வாகி சங்கல்பத்தை காட்டிலும் மேலா பெருசு ஒன்று இருக்கு அப்படின்னார் அது சொல்லிக் கொடுங்களே அப்படின்னார் அடுத்த வகுப்புல பார்க்கலாம் ஓம் ஆய்து மமாங்காணி வாக் மாமாநாத் அனராக்கணமஸ்வனே அது தமனர்மாஸ் மயி சன் மயி சன் ஓகே ஹரி ஓ அய்யன மூர்த்தியெல்லாம் வாழி ஹரி ஓம் ஆதிகுநமிகி